சச்சிந்தோோத்ப்பாத்தய விநாணவியம் தாவன்மாத்மத்மோதன் தீவான்ஸ்ணர் புத்தவருக்கு மேலும் உபதேசிக்கிறார் எதுவரைக்கும் இந்த குண வைஷமியம்ங்கிறது இருக்கோ அதுவரைக்கும் இந்த ஆத்மாவினுடைய பேத திருஷ்டி நிறைய இருக்கும் எது வரைக்கும் பேதம் இருக்கோ அது வரைக்கும் ஸ்வதந்திரம் இருக்காது தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் அதாவது இந்த சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் சாம்யாவஸை அப்படின்னு சொல்கிற வழக்கம் அதாவது நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற போது இவைகளெல்லாம் ஃப்ளக்ஷுவேஷன் ஆகாமல் சாம்யாவஸ்தையில் இருக்குது அதே மாதிரி தான் பிரளயத்திலையும் ஆனால் அந்த சிருஷ்டி வரும்போது நம்முடைய விழிப்பு உலகத்தினுடைய படைப்பு வரும்போது அதில் வந்து ஃப்ளக்ஷுவேஷன் அதில் வந்து என்னது மாறுபாடுகள் விகாரங்கள்லாம் ஏற்படுகின்றன மாடிஃபிகேஷன்லாம் ஏற்படுது ஈக்குவலாக இருக்கிறது வந்து மாடிஃபை ஆறுது அப்படி ஆகிற போது என்ன ஆகிறதுனா வேற்றுமைகள் அதிகரிக்கின்றன மெய்ப்பொருளே பல்வேறு விதமாகத் தெரிகின்றன அதாவது நானே வந்து இப்போ நான்கிறது வந்து என்னுடைய புத்தி மனசு அகங்காரம் உள்ளத்தில் இருக்கக்கூடியது அப்புறம் வந்து இந்திரியங்கள் உடம்பு உலக வாழ்க்கை இந்த வேற்றுமைகளெல்லாம் ஏற்படுது ஆழ்ந்த உறக்கத்துல வந்து வேற்றுமைகள் இல்லாம இருக்கு ஆனா இந்த குண வைஷமியங்கள் ஏற்படுற உடனே என்ன ஆகிறதுன்னு சொன்னா வேற்றுமைகள் தோன்றுகின்றன வேற்றுமைகள் இருக்கிற வரைக்கும் வேற்றுமைகள்ல வந்து ஒன்றுக்கொன்று சுதந்திரம் கிடையாது எல்லாம் இன்டர்டிபெண்டா இருக்கு அதைத்தான் சொல்றார் யாவத்து ஆத்மனஹா நானாத்வம் தாவத்து ததைவாங்கிறத தாவத்துன்னு போட்டுக்கணும் முதல்ல யாவத்து குணவைஷம் சாத்து தாவத்து ஆத்மனா நாணாத்வம் பவதி யாவத்து ஆத்மனா நாணாத்வம் பவதி தாவத்து ததாங்கிறது தாவத்துன்னு போடுணும் பாரதந்திரியம் ஹி பவதி பாரதந்திரியம்னா ஒன்றுக்கொன்று எதுவும் தனித்து வாழ முடியாது எல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்க முடியும் அப்பா சார்ந்து தான் குழந்தைகள் குழந்தைகளை சார்ந்து தான் அப்பா அம்மா அது சொல்ல வேண்டியிருக்கு இப்போ அதுக்கப்புறம் வாழ்க்கையில் யாரையா ஒருத்தரை டிப்பெண்ட் பண்ணியிருக்கணும் குழந்தைங்க பார்த்துக்கலனா வேறு யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருக்கணும் ஆக வேற்றுமை உணர்ச்சிகள் இருக்கும் வரை யாருக்கும் எந்த வஸ்துவுக்கும் சுதந்திரம் என்பது இல்லை ஏதேனும் ஒன்றை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை இங்கே சொல்லியிருக்கார் இது ஆழமாக நாம் சிந்திக்கிறதுக்கு உரியது ஆக ஒற்றுமையில் அதாவது அத்வைத்தத்தில் சுதந்திரம் இருக்கிறது துவைத்தத்தில் சுதந்திரம் இல்லை எத்தையற்ற நானாத்வம் தத்திரதற்ற பாரதந்திரியம் எத்தையற்ற அத்வைதத்வம் தத்திரதற்ற சுவாதந்திரயம் யாரையும் சார வேண்டியதில்லை சார்வதற்கு ஒரு பொருள் இருந்தால் தானே திருவள்ளுவரும் சொன்னார் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோயின்னு சொன்னார் மெய்யுணர்தல் அதிகாரத்தில் சொன்னார் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பதாவது குரட்பா சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோயினர் இது ரொம்ப ஆழமான ஒரு குரட்பா அதை இங்கே நான் இதோடு சேர்த்து சிந்தித்திருக்கிறேன் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இந்தளவில் பூர்த்தி பண்ணுறேன் அதாவது எதுவரைக்கும் குணத்தினுடைய மாறுபாடுகள் இருக்குமோ அதுவரைக்கும் வேற்றுமை அனுபவங்கள் இருக்கும் எதுவரைக்கும் வேற்றுமை அனுபவங்கள் இருக்குமோ அதுவரைக்கும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்க வேண்டிய தன்மை இருந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த கருத்தை ஆழ்ந்து சிந்திப்பதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு உபதேசம் பண்ணுகிறார் அதை நாமும் சிந்திப்போம் யாவத் சாத் குணவைஷம்யம் தாவன் நானாத்வமாத்மனாத்வமாத்மனோயாவது